وقال انني من المسلمين صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم من دعا الى هدى فكان له من الاجر مثل اجري من تبعو لا ينقص ذلك من اجرهم شيئا رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم بنيته قريه மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுபானு அவனுடைய தனிப்பட்ட அன்பு இறக்கத்தின் காரணமாக விருப்பமான ஒரு மஜிலிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலேகளுக்கு நசீப் ஆக்கினான் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவை பத்தி பேசுறது அல்லாஹுடைய விஷயங்களை பத்தி அவன அவனுடைய தீனை பத்தி ஞாபகிகளே யாரெல்லாம் அல்லாஹூ தாலா மலக்குமார்களுக்கு மத்தியில ஞாபகப்படுத்துறதாக ரசூல் அல்லாஹு அலிஹ செல்லம் சொல்லியிருக்கிறான் யார் தீனுடைய விஷயங்களை புறக்கணிப்பாங்களோ யார் தீனுடைய விஷயங்களை கணக்கெடுக்க மாட்டாங்களோ பொருட்படுத்த மாட்டாங்களோ கஷ்டப்படுத்துவார் அல்லாஹு தாலவாக விளங்கப்படுத்துறான் யார் அல்லாஹுடைய விஷயங்கள் அல்லாஹு தாலாவுடைய நல்லா சொல்றான் யார் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவுடைய தீனை அல்லாஹு தாலாவுடைய விஷயங்களை புறக்கணிப்பார்களோ இந்த உலகத்திலே அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சவரிகளே நெருக்கடியான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கைன்னு சொல்றது அவங்க ஏழையாக இருப்பாங்க கருத்து அல்ல அவங்க எல்லாம் இல்லாம போவாங்கன்றது கருத்து அல்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை அமையும் எல்லாம் இருக்கும் வஸ்துக்கள் எல்லாம் சில நேரம் வெளியாக தெரிக்கும் ஆனா கல்வில நிம்மதி இருக்காது உள்ளங்களுடைய நிலைமையை மாத்திர அல்லா சுபா உள்ளும் அல்லாஹுடைய இரண்டு விரலுக்கு மத்தியில் இருக்கிறதாக எப்படி விரும்புறானோ எப்படி நாடுறானோ அப்படி அந்த உள்ளங்களை திருப்பி விடுகிறார் என்று சொன்னாங்க அல்லாஹ நாடினால் அதை அதை நல்லதாக நிலையாக அல்லாப்பான் அல்லாஹ் நாடினால் அதை கோணலாக்கி விடுவான் என்று சொன்னார் எனவே உள்ளங்கள் உள்ளங்களுடைய நிலைமைகள் அன்பான கண்ணீரமான தாய்மாரிலே சகோதரிகளே உள்ளத்துல நிம்மதியை போடுறது உள்ளத்துல நிம்மதியை இல்லாமாக்குறது விசாலமான வாழ்க்கையோ நெருக்கடியான வாழ்க்கையோ அமைக்கிறது எல்லாம் அல்லாவோட கையில் உள்ள விஷயமாக இருக்குது வஸ்துக்களோட தொடர்பானது அல்ல நிம்மதியோ நிம்மதி இல்லாத தன்மையோ வஸ்துக்களோட தொடர்பானது அல்ல மேலான தாய்மாரிலே சோதரிகளே அது உள்ளத்தோட தொடர்பான ஒரு விஷயம் உள்ளங்களுடைய எனவே அவன் யாருக்கு நாடுகிறானோ அவங்களோட உள்ளங்கள்ல நிம்மதியை போடுவான் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவங்களோட உள்ளங்கள்ல நிம்மதியை இல்லாமக்குவான் எல்லாம் இருக்கும் துனியா அடிப்படையில வெளி ரங்கத்துல நல்லா பாக்குறதுக்கு நல்ல வசதி வாய்ப்போட நல்ல அமைப்புல இருப்பாங்க ஆனா கல்வில நிம்மதி இருக்கார் எத்தனையோ நாடுகள் பெரிய சூப்பர் பவர் என்று சொல்றாங்க பெரிய உலகத்திலேயாக பெரிய சக்தி என்று சொல்றாங்க அவங்கத்தானா பெரிய சக்தி வாய்ந்தவங்க ஆனா நிம்மதி இல்லாம நாய்களை விட நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மிருகங்கள் கூட நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மேலான தாய்மாரலை சகோதரிகளே எவ்வளவு தற்கொலைகள் எவ்வளவு தற்கொலைகள் உலகத்தில் ஆக தற்கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் ஜப்பான் என்று சொல்றாங்க அன்பானது அதிகமான தாய்மாரலை சகோதரிகளே எல்லா வகையான வஸ்துக்களும் இருக்குது ஆனால் கல்வில நிம்மதி இல்லாம போச்சு வஸ்துக்களை தயாரிப்பு செஞ்சு ஏனைய நாடுகளுக்கு அனுப்பக்கூடியவங்க ஆனா அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க எனவே அன்பான கண்ணியமான தாய்மார்கள சோதரிகளை உள்ளார் அல்லா உத்தால அவங்களோட உள்ளத்துல நெருக்கடியான ஒரு நிலைமை அல்லாஹ் உண்டாக்குவார் இந்த ஆயத்துல அல்லாஹால அதத்தான் சொல்றான் யார் எங்களுடைய விஷயங்களை புறக்கணிப்பாங்களோ நாங்க அவங்களுக்கு நெருக்கடியான வாழ வாழ்க்கையை கொடுப்போம் அது மட்டும் மவுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான மௌத்தோட தொடரக்கூடிய வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை மேலான தாய்மார்களே சோதரிகளே அந்த வாழ்க்கையில அவர்களை அல்லாஹ் குருடர்களாக ஆக்குவார் பார்வையற்றவர்களாக கண்ணிருந்தும் பாக்கையில் அது குருடர்களாக இருப்பார்கள் அவங்க கேட்பாங்க அல்லா உலகத்துல நல்ல பார்வையுள்ளவங்களாகத்தானே இருந்தோம் ஏன் இப்ப குருடர்களாக இருக்கிறோம் அவங்க அல்லாஹிட்ட கேட்பாங்க அல்லாஹ் சொல்றோயா மதியாமா அதுக்குரிய காரணத்தை விளங்கப்படுத்துவான் பார்வையை அல்லாஹ் கொடுத்தான் பார்வையை அல்லாஹில்லாமாக்கினான் கொடுத்தது எடுத்தது எல்லாம் அவன கையில் உள்ள விஷயம் அதனால மக்கள் கேப்பாங்க ஏன் எனக்கு துனியால பார்வையை தந்து இங்க பார்வையிலமாக்கினாய் அல்லாஹு ஒரே பதில் சொல்வான் அது அப்படித்தான் என்று சொல்லுவான் ஏன் அது அவன் சக்திக்கு உட்பட்டது அது அவண்ட அவன் விருப்பம் அது கொடுக்கிறது எடுக்கிறது பார்வையை கொடுக்கிறது பார்வையை இல்லாமல் துணியால கொடுத்து அங்க இல்லமா அவன் விருப்பம் நாங்க யாராவது எழுதி போட்டோமா எனக்கு நாங்க ஏதாவது முயற்சி செய்யறோமா அல்லது வயிற்றுல குழந்தைக்கு கண் வாரத்துக்காக ஏதாவது விட்டமின் குடிக்கிறோமா ஏதாவது சாப்பாடு சாப்பிடுறோமா அன்பான தனியமான தாய்மாரதேஸ் அவர்களே நாங்க எதுவுமே செய்யறது எங்களோட பாட்டுல வளமையா சாப்பிடக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் அல்லாஹு தான் எல்லாத்தையும் உற்பத்தி செய்றார் அன்பான தனியமான தாய்மார்களே சோதரிகளே எனவே மக்கள் கேட்பாங்க அல்லாஹு அல்லாஹு ஏன் அவன் அதிகாரத்தில் உள்ள விஷயம் அது அதுக்கு பின்னால அல்லாஹு தாலா காரணத்தை வழங்கப்படுத்துவான் ஏன் தெரியுமா அப்படி செஞ்சோம் அல்லாவ பத்தித்தை பத்தி பத்தி வாழ்க்கைய பத்தி நரகத்தை அற்பத்தை பத்தி ஆகிய விசால தன்மையை பத்தி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முன்னால ஞாபகப்படுத்தப்பட்டது எடுக்க மறந்தீங்க புறக்கணிச்சீங்க நீங்களை நீங்க புறக்கணிச்சீங்களோ அத போல நாங்களும் அல்லாஹ் மறந்தால் அங்க ஞாபகப்படுத்துவதற்கு யாரும் இல்ல மேலான தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு பெரிய பாசமுள்ள அன்புள்ள கணவனும் அங்க திரும்பி பார்க்க மாட்டார் எவ்வளவு பெரிய பாசமுள்ள எங்களுடைய பிள்ளைகளும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் அல்ல குறிப்பிட்டு சொல்றான் எஸ் அலு ஹமீமுன் சொல்லக்கூடியவர் அப்படியா கொஞ்சம் நண்பர் கூட கேமத்து நாளில் எங்களைய பற்றி விசாரிக்க மாட்டார் யாரும் பார்க்க மாட்டாங்க மேலான தாய்மாரை சவதிகளே அல்லா விட்டால் அங்க கை கொடுக்க யாருமே இல்லை அல்லா மறந்தால் ஞாபகப்படுத்த யாருமே உதவி செய்யக்கூடிய குறிப்பிட்டு சொல்றார் மகனை மகான் வாப்பாவா, மகன் வாப்பா மகனுக்கு மகான் வாப்பாவுக்கு எந்த உதையும் செய்யலாம் அல்ல குறிப்பிட்டு சொல்றார் அல்லாவ ஞாபகப்படுத்துறதுனால பெரிய நன்மைகள் கொடுக்கப்படும் ஹதீஸ் அல வந்திருக்கு ஒரு கூட்டம் நாளையில மஹருடைய மைதானம் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கூட்டம் மிம்பர் மேடைகள்ல நபி சல்லா சொன்னாங்க அவங்களோட உடுப்பும் நூறாக இருக்கும் அவங்க அவங்க உடுத்தக்கூடிய உடுப்புகள் ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும் அவங்க முகங்கள் ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும் விம்பல் மேடைகள் இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த விம்பர்கள் ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும் மலக்குமாரை இவங்களை பார்த்து நபிமார்கள் இவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார் கேட்பாங்க இவங்க யாரு சொல்லி கேப்பாங்க வேண்டி ஒருவருக்கு ஒருவர் அன்பு வைத்தவர்கள் அல் முத்தாபுல்லா வைக்கிறது சவரிகளே இந்த சிறப்பு அவங்களுக்கு கிடைக்கும் சோதரிகளை கேமத்துடைய நாளில் அல்லாவுக்கால கேட்பான் அல்லா சொல்லுவான் எனக்காக அன்பு வைத்தவர்கள் நிழல் கொடுப்பேன் என்னுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத இன்றைய நாள் நான் அவர்களுக்கு நிழல் கொடுப்பேன் என்று ரசோ சொன்னார் அந்த நாளில பொறுமதி விளங்கும் இப்ப விளங்காது அன்பான கண்ணியமான தாய்மார்கள் சோர்னே வெயில் கொஞ்சம் காரமா அடிக்கூடிய நேரத்துல எங்கேயாவது ஒரு மரத்தடியில நிக்கிறோம் அல்லது பாதையில நடந்து போக கூடிய நேரத்துல வீடுகளுடைய அல்லது கடைகளுடைய நிழல் பக்கமாக போறோம் ஏன் வெயில் காரமா அடிக்கிறது மஷருடைய மைதானம் ஹரிசல வந்து இருக்குது ஒரு மைல் தூரத்துக்கு சூரியனை நெருக்கப்படும் பூமி செம்ப அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது அதனால அவங்க சொல்லுவாங்க அப்படி அன்றாட தனியவான தாய்மாரிய சவாலிகளை அந்த நேரத்துல அல்லாஹு யாருக்கு அரிசியுடைய நிலைல கொடுப்பானோ அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அன்பான கணிதமான தாய்மார்களே சோதர்களே அல்லாஹு அனுபவிக்கிறது அல்லாஹுக்காவிண்டி சேர்ந்து இருக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி நாம சந்திச்சு கொள்வது ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹுக்காவினை சந்திக்கிறது அல்லாஹுக்கா என்று செய்யப்பட்டால் அதுக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை வச்சிருக்கிறார் ாலும்ல்லா உட பார்வையில ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக கருதப்படும் பெரியோருவாதத்தை செஞ்சாலும் அல்லா உட்காணி செய்யப்படவில்லை என்றா அல்லாத பார்வையில அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அதுக்கு நன்மைக்கு பதிலா தண்டனை தான் கிடைக்கும் அன்பான தினைவான தாய்மாரிய சோதரிகளை அமல் செய்தவர்களுக்கு மத்தியவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி உலகத்துல நன் ஏதாவது காரியங்களை செஞ்சிருந்தாங்க நன்மைகளை செஞ்சிருந்தாங்க அல்லாஹூ தாலா நீங்க யாருக்காக வேண்டி செஞ்சுகிறோம் அவங்கள்ட்ட எடுத்துக்கோங்க அல்லாஹ் சொல்லுவார் எனவே அன்பான கணியமான தாய்மார்களே சவோதரிகளே அல்லா சுலா இப்படியா கொஞ்சம் அல்லாஹால மௌத்த வரைக்கும் எங்களுக்கு நெசீவாக்கோ எந்த விஷயங்களை அதிகமா கேட்கிறோமோ எந்த விஷயங்களை அதிகமாக நாங்க சிந்திக்கிறோமோ அது தான் எங்களுடைய உள்ளங்கள்ல போகும் எது உள்ளத்துல இருக்குதோ அதுதான் சக்கராத்துல வெளியாகும் சக்கராத்து நேரம் உள்ளத்துல எது இருக்குதோ அது வெளியாக நேரம் அதனால தான் சக்கராத்து நேரம் சக்கராத்து நிலைமையில இருக்கிறாங்களோ அவங்க சக்கராத்து வற்புறுத்தம் என்று சொல்லிருக்கிறது களிமாவல் இருந்து கொண்டு மெல்லா இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கணும் சக்கராத்துடைய நேரத்துல யாரு சக்கராத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்கத்துல இருந்து கொண்டு மெல்ல சொல்லணும் வற்புறுத்தூட அது களிமாவை சொல்லுங்க அதனால ஷெய்தான் அல்லாத சிந்தனையை இல்லாமாக்கூடிய நேரம் அதனால தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி சொல்லப்பட்டிருக்கேன் ஆக அன்பான கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே எது உள்ள தெரிக்கிறோம் அது வெளியாகக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம் அன்பான கணியமான தாய்மார்களே சோதரர்களே நல்ல விஷயங்கள் அதிகமாக கேட்கிறது அல்லா புரான் மனிதர்கள் ஜிங்கல்ல பெரியோரு கூட்டத்தை அல்லாஹு அமைச்சிருக்கிறான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் அவங்களோட தன்மைகள் அல்லா விளங்கப்படுத்துறான் அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்குது ஆனா நல்லதை விளங்கி கொள்ள மாட்டாங்க புத்தி இல்லாதவங்க இன்னைக்கு அல்லா சொல்றான் புத்தி உள்ளவங்க நல்ல விளங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க விளங்கக்கூடிய தன்மை இருந்தும் நல்லதை விளங்கி மாட்டாங்க குருடர்கள் அல்ல பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நல்ல பார்வை இருந்தும் கூட நல்லத பார்க்க மாட்டாங்க பார்ப்பாங்க கண்ணால எத்தனையோ விஷயங்களை பார்ப்பாங்க ஆனா நல்லதுக்கு கண்ணனை கண்ணை பாவிக்க மாட்டாங்க இருந்தும்சயங்கள கேக்க மாட்டாங்க அல்லாஹு சொல்றான் உலா கல்லாம் இவங்களோட ஹாலா ஆடு மாடு ஒட்டகத்தை போல நல்லா சொல்றான் ஆடு மாடு ஒட்டகத்தை போலயாம் இந்த மனிதனி மனிதனையும் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை போலேந்து அல்லா சொல்றார் அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்றான் ஆடு மாடு ஒட்டகத்தை விட மோசம் ஏன் என்ற இந்த உலகத்தில் இருக்கூடிய எல்லா படைப்பளும் அல்லாடு சிந்தனையோடு வாழது அல்லாவை ஞாபகப்படுத்திக் வானம் பூமி சூரியன் சந்திரன் அல்லாஹு சொல்லி காற்றான் வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாவை சுஜூத் செய்ததாக அல்லா புராணங்களையும் சொல்லி காட்டுற வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் அல்லாவை சுஜூத் செய்ததாக அல்லாஹ்ரா சொல்றார் இதே போல உலகத்தில் எல்லா படைப்புகளும் உலகத்துல எந்த ஒரு படைப்பும் இல்ல எந்த ஒரு வஸ்தும் இல்ல அல்லாவை செய்யாமல் அல்லாவை தஸ்மீக செய்யாமல் எந்த ஒரு படைப்பும் இல்லை அல்லா போறாங்க சொல்லி காட்டுற அதை அதனுடைய தஸ்பியை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது மரம் விக்ரு செய்து மரங்கள் விக்ரி செய்த அதனால த ரசூல்ல சொன்னாங்க கிடைக்குது என்றாங்கல்லா பச்ச மரங்களை தேவை இல்லாம அவசியம் இல்லாம வெட்டவானம் என்ற ஹதிஸ்ல தடுக்கப்பட்டிருக்கு ஏன் என்றா அது அல்லாவது அல்லாட அல்லாவை விற்று செய்யறதுனால மேலான கண்ணியமான தாய்மார்களை சவரிகளே இதை போல வானம் குமுடுது இது முழக்கம் சொல்றோமே ஹதீஸ்ல வந்து மலக்குமார்கள் மேகத்துக்கு பொறுப்பான மலக்குமார் மலை மலைக்கு பொறுப்பான மலக்குமார்கள் எந்த பகுதியில மழை பெய்யுமே அல்லா நாட்டுறானோ அல்லாஹ் கட்டளை அந்த பகுதிக்கு இந்த மழைக்குமார் மேகத்தை விரட்டி கொண்டு போறாங்க மேகத்தை விரத்தி போ நேரத்துல அந்த நேரத்துல இது முழக்கம் அந்த நேரத்துல ஓத வேண்டிய துவாய் தான் மலக்குமார்கள் அதுக்கு பின்னால இந்த மேகத்தை விரட்டி கொண்டு போறாங்க அன்பான கணியமான தாய்மார்களே சகோதரிகளே இதை போல எல்லா படைப்புகளும் அல்லாட சிந்தனையோட வாழுது காலையில மாலையில திக்கிற செய்து அல்லாவ ஞாபகப்படுத்திக் கொடுத்தா இருக்கு அப்ப இந்த மனிதன் மனிதனுக்காக வேண்டி இந்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹால படைச்சிருக்கிறானோ அந்த மனிதன் அல்லாஹ தஸ்மியை செய்ய இல்லைண்டா இந்த மனிதன் அல்லாவை ஞாபகப்படுத்த இல்லைன்றா இவன் மிருகத்தை விட மோசமா இல்லையா இவனுக்காக படைக்கப்பட்டதே அல்லாவ தஸ்மியை செய்து அப்ப இவன் அல்லாவ தஸ்மையை செய்ய இல்லைண்டா இவனுக்காண்டி படைக்கப்பட்டதெல்லாம் அல்லாவை ஞாபகப்படுத்தது இவன் அல்லாவை ஞாபகப்படுத்த இல்லையா இவன் மிருகத்தை விட மோசமா இல்லையா அதனால தான் அல்லா சொல்லி காட்டான் வல்லஹும் அதல்லோ அவங்க அந்த மக்கள் அந்த தன்மை உள்ள மக்கள் மிருகத்தை விட மோசம் என்று சொல்றான் எனவே அன்பான கனியமான சகோதரிகளை அல்லாரு அடிக்கடி அல்லா அல்லா விஷயங்களை அதிகமாக பேசுறத கேட்கறத கொண்டு அல்ல வளர்ச்சியான் பேச பேச நீனுடைய விஷயங்களை பேச பேச கேட்க கேட்க அல்லா தான் அந்த சிந்தனை உண்டா அந்த மாஹோல் உண்டா அத பத்தி ஒரு ஒரு செய்யணும் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவோம் என்ற ஒரு கவலை வரும் அதுக்குத்தான் நல்ல விஷயங்களை கேளுங்க ீங்க பாட்டு உள்ளங்கள் நல்ல விஷயங்களை கேட்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணால பார்க்கக்கூடிய பார்வைகளும் அல்லாத சிந்தனை உண்டாக்கக்கூடிய பார்வைகளாக இருக்க அல்லாட சிந்தனை இல்லாமக்கூடிய சகோதரிகளே ஆக அன்பான துனியமான தாய்மாரிலே சகோதரிகளை அல்லா சுலக ஒரு சுருக்கமான காலம் தந்து எங்களை உலகத்துல அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாம் அல்லாவால மட்டும்தான் நடக்கும் அன்பானது நியமான தாய்மார சொல்லே யாராலையும் எதுவுமே செய்ய விடாது செய்யக்கூடியவன் அல்லா ஒருவன் மாத்திரம்தான் லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ நோயோ சுகமோ ஆஹ் அல்லது சந்தோஷமோ கவலையோ குழந்தைகளை தானது தராம இருக்கிறது எல்லாம் அல்லாட கையில் உள்ள விஷயம் அல்லா அல்ல கேக்கிறான் படைக்கிறது நீங்களா அல்லது நாங்களா கேட்கிறான் மேத்துல இருந்து புட்பூண்டுகளை உழைக்க வைக்கிறது நீங்களா அல்லது நாங்களா அல்லா கேட்கிறார் அன்பான கணியமான தாய்மாரிலே சோதரிகளே எல்லாம் அல்லாத்தான் செய்யறார் كَلَّا يَنظُرُ إِلَى الإِنْسَانِ إِلَى طَعَامِهِ أَلَمْ نَضَعْ بَيْنَهُ الْمَاءَ صَبًّا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنْبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَلْبًا زَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا مَتَاعًا لَكُمْ وَلِأَنْعَامِكُمْ அல்லா இந்த ஆயத்துல என்ன விளங்கப்படுத்துறா தெரியுமா நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்ட கொஞ்சம் அந்த சாப்பாடு எப்படி உற்பத்தி ஆகுது எப்படி உண்டாகுது பாடம் அல்லாவின் பக்கம் எங்களோட கவனத்தை அல்லா திருப்புறார் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கட்டும் எப்படி வருவது அந்த சாப்பாடு அல்லா சொல்றான் வறண்டு போன பூமி ஒன்றுமே இல்லாமல் காஞ்சி போயிட்டு இருக்குது தோட்டம் செய்யக்கூடிய அல்லாஹ் என்ன செய்ணத்திலிருந்து நாங்கள் மலையை பொடிய வைக்கின்றோம் தண்ணியை இறக்குறோம் அதுக்கு பின்னால் பூமி அந்த தண்ணி வந்து விழுது அதுக்கு பின்னால மண்ண போட்டு மூடிடுறாங்க அந்த விதைகள் வெடிச்சி அதனுடைய கோதிருக்கிறேன் அது மொழ வெளிய வாரத்தோட பூமியை பிளந்து கொண்டு திரும்ப வெளியே வரும் அன்பான கணியமான தாய்மாரிலே சோதரிகளே அல்லா சொல்லி காற்றான் குறிப்பிட்டு சொல்றான் அத செய்ய தான் உங்களால என்ன செய்யலும் மழை பெய்ஞ்சதுக்கு பின்னால நாங்க வானத்தை விதைங்களை கொண்டு போய் போடலும் எந்த மரத்தை எந்த எதை நாட்டை விரும்புறீங்களோ அது பூமியில போட்டு மண்ணை போட்டு மூடிடுறீங்க அதுக்கு பின்னால் உள்ள வேலை பெரிய வேலை மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அந்த அந்த அந்த வித வெடிச்சு அந்த மொழ வெளியே வருவது அது வெளிய வாரது வெளியே வரக்கூடியது ரொம்ப இருக்குது ரொம்ப மிருதுவானதாக இருக்குது ஒரு மாங்க ஒரு மாங்க எடுத்து பாருங்க அது தோல் எவ்வளவு கனமாயிருக்கு அது பிளந்து கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த முலை இருக்கிறது அது எவ்வளவு மிருதுவாக இருக்குது விரலை வச்சா உடைஞ்சிரும் விரலை வச்சா உடைஞ்சிரும் அவ்வளவு மிருதுவான ஒன்று இந்த கடினமான தோலை பிளந்து கொண்டு வெளியே வருவோம் கடினமான கொண்டு அல்ல கடினமானது வெளிய வருது நடக்கூடிய வரக்கூடியது அது நல்ல உரமானதா இருந்தா அந்த தோல் தோலை விட உரமா இருக்க வரக்கூடிய அந்த மொல அப்படிதான் இருக்கணும் எங்க சிந்தனை கடின பிளந்து கொண்டு வெளியே கடினமானது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வரும் அதனால குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் பூமியை பிளப்பதாக பிளக்கின்றோம் அதை வெளியே வர வைக்கிறது நாங்க அது கால சில மனுஷியாரத்துக்குள்ள நல்ல உப்பு புளி பார்த்து நாக்க தட்டி தின்றோம் அது சில மனுஷியாரத்துல ரத்தமாக மாறுது அன்பான கண்ணியமான தாய்மாரி சோதரிகளை ரத்தமாக ஆக்குறது யார் அல்லா இந்த எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மெஷின் தயார் செஞ்சு ஆஹ் ஒரு சவன் சோத்த போட்டு ஒரு பாயிண்ட் செத்த வெளியாக்க சொல்லுங்க எழுமையில அது அன்பான கணியமான தாய்மார்களை சோதரிகளே அல்லா இந்த சாப்பிட்ட சாப்பாட சில நாலு அஞ்சு மணி தியாரத்துல அதை உடலுக்கும் அனுப்பி வச்சு எந்த உறுப்புகளுக்கு கனியமான தாய்மார்களே சோதரிகளே அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அளவாக தேவையான உறுப்புகளுக்கு தேவையான வயிற்றுக்குள்ள அதுக்கு பின்னால இன்னும் அமைப்பு அதுக்கு பின்னால டிஷு அதுக்குள்ள அந்த ரூம் என்று சொல்லக்கூடிய கெட்ப அறை வேளாண் தாய்மார்களே தவறுகளை அந்த குடல்ல அல்லாஹு குழந்தைய உட்பத்தி செய்றான் ஒரு சொட்டு லட்சத்தின் மூலமாக அல்லா குரான் சொல்லி காட்டானே நான் என்ன செய்யுடைய வயிற்றுக்குள்ள மனிதனை படைச்சது மண்ணால் என்று சொல்றார் ஏன் என்றால் இந்த எல்லா உணவு பொருட்களும் உற்பத்தியாக மண்ணில் இருந்தேன் உணர்வுகளும் அதனால இதனுடைய எல்லா எல்லாத்தினுடைய மூலப்பொருள் மண் தான் அதனால அல்லா குறிப்பிட்டு சொல்றா நாங்க மண்ணிலிருந்து தான் படைத்தோம் அப்படி வச்சுக்கலோ மேலும் அல்லதாக அவங்க அல்லா அடிப்படையாக ஆரம்பமாக மண்ணிலிருந்தே தான் படைத்தான் எப்படியோ அந்த அமைப்பிலேயோ இந்த அமைப்பிலயோ அல்லா மண்ணு விழுந்து தாய்களை உற்பத்தி செய்யறார் அதுக்கு பின்னால அல்லாஹூத்தால் அது ரத்தமாக அதுக்கு பின்னால் அது இன்னொரு நிலைமையாக அதுக்கு பின்னால் அது ரத்த கட்டியாக அதுக்கு பின்னால் அந்த ரத்த கட்டிய மேலான தாய்மார்களை சகோதரிகளை சும்மா சும்மா அந்த ரத்த கட்டிய சத கட்டியாக அல்லாஹாக்குறார் அந்த எலும்புகள் அந்த முள்ளுகள் அத நாங்க அந்த முள்ளுகளை போத்தினோம் முள்ள எறச்சால போத்தினராக அல்ல சொல்றான் இதெல்லாம் எங்க நடக்குது தாயுடைய வயிற்றுக்கு உள்ள தாய்க்கு ஒரு இலவும் தெரியாது உமாக்கு என்ன தெரியும் எந்த தாய்க்காவது சொல்லலுமா வயிற்று கொஞ்சம் தடாவி பார்த்துக்கு தலை வந்துட்டு அதுல மூளை உண்டாகிட்டு கண் வந்துட்டு ஆஹ் மூக்கு வந்துட்டு வாய் உண்டாகிட்டு அதனுடைய உதடு வந்துட்டு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் தாய் தன்னுடைய வயிற்றுல கைய வச்சு சொல்ல முடியுமா மேலான தாய்மாரலே பகுதிகளை நிச்சயமாக சொல்ல முடியாது தாய்க்கு ஒண்ணுமே தெரியாது தாய் அவள பாட்டில சாப்பிடுறா தூங்குறா வேலை வெட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறா அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருட்ட அறையில அல்லா கண்ணை தயார் செய்யறான் காதை தயார் செய்யறான் மூக்க தயார் செய்கிறான் மூளையை தயார் செய்கிறான் கிட்னியை தயார் செய்யறான் அல்லாஹால கொடலை சின்ன குடல் பெரிய கொடல் என்றும் எல்லா அமைப்பையும் வெளியங்க உறுப்பையும் உள்ற உறுப்பு உள்ளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளையும் எல்லாம் அல்லாஹை அமைக்கிறான் அமைக்கிறது மட்டுமல்ல ஒன்றோடு ஒன்றை தொடர் பார்க்கவும் போனுமே கண் அப்படியே வந்து இருந்து இயல் காட்டி வேலையிலேயே கண்ணுக்கு எங்களோட கண்ணால பாக்குறது உடனே எங்களோட மூளைக்கு படுவது எங்களோட சிந்தனைக்கு வருவது அப்படியெல்லாம் வரும் போனுமே அதுக்கு பின்னால் அந்த உறுப்புகள் எது சிந்தனைக்கு வருவதோ செய்யும் இந்த விஷயத்தை செய்யணும் இந்த விஷயம் நல்லது இந்த விஷயம் கெட்டது பகுதிகள் இருக்குது அது ஒவ்வொரு பகுதியால் அமைச்சிருக்கிறான் அன்பான கண்ணியமான தாய்மாரி சோழே மூளை கட்டளை சிந்தனைக்கு வந்த உடனே கல்வுக்கு வந்ததுக்கு பின்னால் சிந்தனைக்கு போகுது அதுக்கு பின்னால் உடனே உறுப்புகள் இயங்குது செய்யணும் இயங்க ஆரம்பிக்குது இது எல்லா தொடர்பையும் உண்டாக்கணும் யார் உண்டாக்குவது மேலான தாய்மார்களை சோதனைகளே உமா உண்டாக்குறாரா அல்லது வாப்பா உண்டாக்குறாரா யாராவது செய்வாங்களா யாரா யாரையாலேயாவது செய்ய முடியுமா மேலான தாய்மாரலை சோதனைகளே அல்லா உத்தால எங்களுக்கு படிச்சு விலங்கப்படுத்துறான்னு தெரிவாங்க மனிதரே சிந்திச்சு பார் நீ எப்படி இருந்தாய் உன்னை நாங்கள் எப்படி ஆக்கிறோம் உனக்கு தந்தது யார் இந்த உறுப்புகளை தந்தது யார் இந்த பார்வையை தந்தது யார் சொல்லி மனிதனுக்கு ரெண்டு கண்ணை நாங்க கொடுக்க இல்லையா மனிதனுக்கு காட்டி கொடுக்க இல்லையா மனிதன் சிந்திக்க கூடாதாக்கும் மனிதன் அவனை பத்தி கொஞ்சம் சிந்திக்க கூடாதா எவ்வளவு அன்பாக அல்லா தால கேட்கிறார் இதெல்லாம் வயிற்று வச்சு மாதிரி எல்லா அமைப்பையும் அமைச்சு தாய் என்னென்ன சாப்பிடலாம் அந்த சாப்பாடுகளை அல்லாஹாலிக்க வச்சு குழந்தைக்கு எப்படி தேவையோ குழந்தைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உடலுக்கு சேரது உணவு உண்மை தின்றது அப்படியே வீட்டு பிள்ளைக்கு சேர்றது இல்லை பிள்ளையுடைய வளர்த்தியும் கூட தாயுடைய வயிற்றுக்குள்ள எவ்வளவு தாயுடைய வயிற்றுக்குள்ள இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வைக்கிறான் மேலான கணியமான சகோதரிகளை துணியாக்கு வந்ததுக்கு பின்னால இங்க வளர்ற மாதிரி தாயுடைய வயிற்றுல வளர்ந்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இங்க பிள்ளையோட உடல் பெருக்கிற மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள உடல்கிட்ட புள்ளையோட உடலுடைய வித்தியாசத்தை நாம பாக்குறோம் ரெண்டு மாசமா இன்னும் பெரிய வித்தியாசம் இப்படி ஒவ்வொரு மாசத்துல பெரிய பெரிய வித்தியாசங்கள் அதை போல தாயிலே வயிற்றுல வித்தியாசம் வாய்ப்பு போனா உடல் வளர்ந்து கொண்டு போனா என்ன நிலைமை மேலான தாய்மார்களின் சவாதிகளை வயிற்று அளவாக வச்சு அழகான முறையில குழந்தைக்கு வர அல்லா நாட்டுறானோ அல்லா வெளியாக நாட்டுறானோ அந்த நேரத்தில் வரக்கூடிய அமைப்பையும் அழகான முறையில் வச்சு லேசான முறையில் اللي اولادද ಅಲ್ಲಾಹ веലിയാകിരാอัล ಅಲ್ಲಾಹ ഖുർആനിൽ சொல்லி காற்றா நாங்க தவലിയാകിனோம் والله اخராஜكم من بطون امهاتكم لا تعلمون شيئا والله اخராஜكم ungale Allah veliyakinaan min butun ummahatkum amma maarude vayithil irundi Allah ungale veliyakiraar la taalamuna shay'an olath thigavarakala engalukku ondume theriyadhu யாருக்காவது நினைவிருக்குதா பிறந்த இடம் நினைவிருக்குதா யாருக்கும் தெரியாது எங்க பிறந்த யாருக்காவது சொல்லிடுமா பிறந்த இடம் எனக்கு சொல்லிடுமா சொல்ல முடியாது எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்றேன் உறுதியா அடிச்சு சொல்றேன் நான் இங்க தான் பிறந்தேன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன் அல்லது வீட்டுல பிறந்த ஆஹ் இந்த மணித்தாலத்துல இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த இந்த மாதத்துல எல்லாம் பசந்தா சொல்றோம் யாரோ எழுதி வச்சதுனால சொல்றோம் இல்லாட்டி எங்களுக்கு நினைவில்ல பிறந்த நாளும் தெரியாது பிறந்த நேரமும் தெரியாது பிறந்த வருடமும் தெரியாது யாராவது கொஞ்சம் முந்தி எழுதி வச்சா அதத்தான் சொல்லுவோம் அது பிந்தி எழுதி வச்சா அதோம் ஐம்பதுல பிறந்தவரே யாராவது அம்பத்தி அஞ்சுல ஐம்பத்தி ஒண்ணுல எழுதி வச்சா அதத்தான் நாங்க சொல்லுவோம் ஐம்பத்தி ஒண்ணுல பிறந்த எழுதுவோம் அன்பான கனியமான தாய்மார்களின் சோதரிகளே அல்லா எங்களோட பலகீனத்தை விளங்கப்படுத்தினான் மனிதனுக்கு ஒரு எலவுமே தெரியாது அதுக்கு பின்னால துனியாக்கு வந்ததுக்கு பின்னால அல்லாஹளுக்கு எவ்வளவு உதவி செய்யறான் காலம் போக போக ஒரு மாசம் ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் பத்து மாசம் ஒவ்வொரு மாதங்கள் போக போக பார்வையில வித்தியாசம் விளங்குது உமாவை விளங்கி கொள்ளுது பாப்பாவை விளங்கி கொள்ளுது கொஞ்சம் பேச்சுல வித்தியாசம் ஆகுது நாலு மாசத்துல ஒரு மாதிரி பேச்சு எட்டு மாசம் இன்னொரு கொஞ்சம் வித்தியாசம் ஒரு வருஷமாவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் அதனுடைய கேள்வியில வித்தியாசம் பேர சொல்ல போல கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்குது முல்ல முல்ல முல்ல அந்த பிள்ளையோட பார்வையில புள்ளை புள்ளை து கொஞ்ச ஆரம்பிக்கு கண்ணு பார் மேலான தாய்மாரி சவலர்களே காதல கேட்கக்கூடிய கூடிய சக்தியை கண்ணுல பார்க்கக்கூடிய தன்மையை பேசக்கூடிய தன்மையை சிந்திக்கக்கூடிய தன்மையை முடியாத மேலமாரியை எல்லா தன்மைகளையும் எல்லா கண் விளங்குதல்ல கண்ணிருக்கிறார் என்னோட பார்வைக்கு அவர கண் விளங்குகிற மாதிரி விளங்குது ஆனா அவருக்கு கண்ண வெளிச்சம் இல்ல கண் திறந்திருந்தும் பார்வை இல்லை அப்ப திறந்திருக்கக்கூடிய கண்ணையும் பார்வையை போடக்கூடியவன் யார் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் மேலான கணியமான தாய்மார்களே சோதரிகளை அல்லாவே விளங்குவனும் அவன் தான் பரிபாலிக்கிறான் அவன் தான் பாதுகாக்கிறான் அவன் தான் உறவளிக்கிறான் அவன் தான் அவன் தான் எங்களை ஒரு நாள் திரும்ப எல்லாரும் தனித்தனியாக நாங்கள் எல்லாரும் போவோம் அல்லா கிட்ட குடும்பம் குடும்பமா மௌத்தாக்குறேன் ஒரே நேரத்தில் இருக்கிறது இல்ல புள்ள குட்டியலோடு உண்மாவே இருக்கிறது இல்லை எப்படி வந்தோம் அப்படியே போறோம் மஹருடைய மைதானத்துல எழுப்பாட்டப்படக்கூடிய நேரத்துல ரசுல்லா சொன்னாங்க எப்படி மனிதன் பிறந்தானோ அதே போல எழுப்பாட்டப்படுவார் நிர்வாணமாக உடுப்பு இல்லாமல் அன்பான கணியமான தாய்மார்களே சோதரிகளே இப்படி அதனால அல்லா தான் எல்லா காரியங்களையும் செய்றான் துணியாக்கு வந்து கையில கால கொஞ்சம் பிளன் வந்து மூளையால சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் பேசக்கூடிய தன்மை வந்ததுக்கு பின்னால எல்லாவுடைய விஷயங்கள் எடுத்து சொன்னா மக்கள் கேட்கிறாங்க எங்க இந்த காலத்துல அப்படியெல்லாம் செய்யுமா கேட்கிறாங்க சொன்னா எங்க தலைமதிக்குறதுக்கு இப்ப பேசலும் தானே அதனால பேசுறாங்க இப்ப சிந்திக்கிறது தானே அதனால சொல்றாங்க அன்பான கண்ணியமான தாய்மார்களே சவாதிகளே அதனால தான் அல்லாஹ் சொல்றான் இன்னல் மனிதன் இக்கிறானே இவ்வளவு எல்லாம் செஞ்சு அவன் இல்லாமல் இருந்தான் நாங்கள் உற்பத்தி செய்வோம் அவனை உருவாக்கினோம் அவனை பாதுகாத்தோம் உணவளிச்சோம் உறுப்புகளை கொடுத்தோம் வெளியாக்கினோம் வளர்ந்து நல்ல ஒரு விளப்ப வந்ததுக்கு பின்னால அல்லாவ நிராகரிக்க அல்லாவ மறுக்க அல்லாவு தால அல்லாவு தாலவுடைய கட்டளைகளை பொதுபோக்கு மனிதன் ஆகிறான் அல்லா சொல்றான் இன்னல் இன்சான் நிச்சயமாக மனிதன் ரொம்ப நன்றி கேட்டவனாக இருக்கிறான் அடியார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப குறைந்தவர்கள் அல்லா புற சொல்லி காட்டார் எனவே அன்பான கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான் என்றால் அந்த அல்லாவுக்கு எவ்வளவு வழிபடுவோம் திரும்ப போறோம் அவனின் பக்கம் மேலாண் தாய்மார சொல்ல இரவு பகல் ஆஹ் இதெல்லாம் உண்டாக்குறதல்ல பொறால்ல இதெல்லாம் எல்லாம் விளங்கப்படுத்துறான் எல்லா விஷயங்களையும் விளங்கப்படுத்துறது நேரங்கள் போதாது அல்ல பொறால்ல சொல்லி காற்றான் கண்ணியம் கேவலம் அந்தஸ்து இதே போல ஹயாத்து மவுத்துடைய விஷயம் ஆட்சியை குடுக்கிறது ஆட்சியை பறக்கிறது ஆஹ் குடுக்கிறது இல்லாமாக்குறது எல்லாம் அல்லாட கையில் இருந்த விஷயம் சொல்றதுக்கு பின்னாலே நீ யாருக்கு கொடுத்தாயோ அதை யாராலும் தடுக்க முடியாது நீ யாருக்கு தடுத்தாயோ அவர்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது அல்லஹ் கொடுத்தவர்களை தடுப்பார் அல்லாஹ் தடுத்தவர்களை கொடுப்பார் அல்லா யாருக்கு கொடுத்தாலும் அவங்களை தடுக்க அல்ல யாருக்கு தடுத்தானோ அவங்களுக்கு கொடுக்கவும் இயலது அல்லாஹ கையில அத்தனை விஷயங்கள் விரிக்கிறது மேலான தாய்மார்க்கே எனவே அல்லாஹால் விளங்கி அல்லாவு தாலாவுக்கு வழிபடக்கூடியவங்களாக நாங்க மாறுவோம் அல்லாஹு தாலாவுடைய ஆக பெருசு என்ன இபாதத்திலே ஆக பெரியதே அல்லாஹான் பெரியவன் என்று சொல்ல விளங்கிட்டா அதுக்கு பின்னால அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவங்களாக மாறுவோம் பணக்கங்கள் ஆக சிறந்தது தொலுகை விட சிறந்த ஒரு இபாதத்தை அல்லா கடமையாக்கிட்ட நபி சல்லாஹு அலி வசல்லம் சொன்னாங்க கையாமுத்திரைய நாளையில முதலாவது தொழுகை பத்தித்தான் கேட்கப்படும் யாரு கிட்ட தொழுகையிலையோ அவங்களுக்கு இஸ்லாத்திலேயே பங்கு இல்லையுன்னு சொன்னா யாரு தொழுகையை நிலை நிறுத்துவாங்களோ அவன் தீனே இஸ்லாத்தையே நிலை நிறுத்தி நிலை நிறுத்தியதாங்கிற சொல்லுள்ள சொன்னா கண்ணியமான தாய்மாரலை சவாதிகளே அஞ்சு நேரம் தொழுகைய அந்த நேரத்துல சட்ட திட்டங்களை விளங்கி மார்க்கத்தை விளங்கி எல்லாம் கழுவி கிழவி ஆக்கி முடிச்சதுக்கு பின்னால தொழுகிறது அல்ல அத சொல்லப்படுது பாங்குல சொல்லப்படுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹான் பெரியவன் அல்லாஹுடைய கட்டளைத்தான் பெருசி நாலு தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லப்படும் அதுக்கு பின்னால அசாது அல்லாஹ் அண்ணா முகம்லாக்கு ஈடுபட்டு அதுல வெற்றி இல்ல வெற்றி இருக்கிறேன் அதனால நீங்க ஈடுபடுற வேலையை அப்படியே வெச்சுட்டு தொழுங்க சொல்லப்படும் இல்லாட்டி எங்களுக்கு விருப்பமான நேரத்தை தொழுறேன்னா வாங்க தேவை இல்லை இத்தனை மணி இத்தனை மணி விட்டு தொலை அப்படி ஒரு டைம் வச்சுட்டா போதும் தானே அமல்கள் ஆக திறந்தது ஆற மணி நேரத்தை தொலை புரிய தொழுகை கல்லது பாரதம் தெரியாதனாலே யாரு ஒரு நேர தொழுகை அடுத்த நேரத்தோட சேர்த்து தொல்வாங்களோ பக்கத்து அசா பாபின் கவாயிர் அவங்க பெரிய பாவத்துறைய வாசலுக்கு வந்துட்டாங்க பெரிய பாவம் பெரும் பாவத்துறைய வாசலுக்கு வந்துட்டாங்க நீட்டத்துல அகலத்துல கா ஒரு சோதன வரைக்கும் நேரத்துல சேர்த்து தொழுது தொலை அசர சேர்த்து தொழிலும் மகரி விஷாவ சேர்த்து தொழிலும் நாலு அன்றாட வாழ்க்கையில் உள்ள தேவைகளை எந்த முறையில பூர்த்தி செஞ்சாங்களோ அந்த முறையை விளங்கி நாங்க அமர் செய்யும் அதுக்கு பேர் என்னோட காரியங்களை மாறும் அதே போல மேலான தாய்மாரதே சோழே எங்களுடைய மலக்கு மாற விரட்ட நிலைமைக்கு வீடுகள் இருக்கக்கூடாது குரான் வீடுகளாக செய்யக்கூடிய வீடுகளாக அஞ்சு நேரம் தொழக்கூடிய வீடுகளாக சுண்ணத்தான தொழுகைகள் வீடுகளாக வீட்டுல தாலீம் செய்யணும் மேலான தாய்மாரதே சௌதரிகளை வாது சின்ன வயசுல அந்த தாய் கிட்ட வச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த தருபிய கொடுத்தா இன்ஷா அல்லா பிள்ளைகள் ரொம்ப தக்குவோ உள்ள பிள்ளைகளாக மாறு எத்தனையோ வழிமார்கள் அவங்க வழிமார்கள ஆகுறத்துக்கு காரணம் தாய்மார்கள் அன்பான கண்ணியமான தாய்மார சொல்ல அந்த தாயுடைய தர்பியல் இன்றைக்கு நான் என்ன செய்யறோம் யாருக்காவது வீட்டு யாராவது எங்க வீட்டுக்கு வந்தா எங்களோட பிள்ளைய ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைய முன்னுக்கு அனுப்பி பார்த்து படிங்க பார்ப்போம் பார்த்து படிக்க வச்சு காட்டுறோம் அதை சந்தோஷமா சொல்லி காட்டுறோம் பாருங்க பஸ்டா படிக்கிறேன் அன்பான கண்ணியமான தாய்மார எவ்வளவு பெரிய பாவம் அந்த பிஞ்சி உள்ளங்கள் அதுக்கு பதிலாக ஒரு குரான் ஆயத்தை ஒரு துவா உண்ட சொல்ல வச்சு காட்டினா வாரவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம் உண்டாகும் அடே எனக்கும் பிள்ளை இருக்குது எனக்கு அஞ்சு வயசு ஆச்சு இந்த மூணு வயசு அழகா துவா ஓடுது இன்னும் தெரியாது எனக்கே தெரியாதே என்று ஒரு கவலை வருமா இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளை உமர் மௌலானா ஒரு தடவை சொன்னாங்க அல்ல அவங்களோட கபறை வைக்கணும் ஒரு புள்ளைய கூப்பிட்டு கேட்டாங்களா ஓதக்கூடிய தூங்கக்கூடிய நேரத்துல ஓதுறதுவா தெரியுமா சொல்லி அந்த புள்ள கேட்டுச்சாம் மூணு துவா இருக்குது எந்த துவா ஓடுறதுன்னு கேட்டுச்சாம் அன்ப கனியமான கேட்டு தாய்மாரி இந்த தாயுடைய தருபியத்துல இருக்கு இன்னைக்கு நாங்க வீட்டுகள்ல என்ன செய்யறோம் ஏதோ ஒரு முசீபத்தை கொண்டு வீட்டுல வச்சுக்கொண்டு ராக தாய்ந்து அல்லாத சிந்தனை இல்லாமக்கூடிய காட்சிகளை நல்லா சந்தோஷமா பிள்ளைகள் எல்லாம் கிட்ட வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் யாருக்காவது சொல்லிடுமா நான் இந்த படம் பார்த்து பார்த்து தான் ஈமான் குடிச்சுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் யாராவது இருக்கிறாங்களா எந்த ஆண்களாவது இருக்கிறாங்களா அன்பான கனியமான நரகத்துல தள்ளுறதுக்காக திட்டம் போட்டு முயற்சியக்கூடிய அந்த முயற்சியில நாங்க எல்லாரும் சிக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதை இல்லாட்டி நாளே கழியாது ஒரு படத்தை பாக்காட்டிய எத்தனையோ பேருக்கு அந்த நாள் சரியான ஒரு நாளாக இல்ல நல்லா பார்த்துக்கொள்ள அவசர அவசரமா ஆக்கி கழுவி முடிச்சிட்டு நேரத்தோட வந்து வேலை எல்லாம் சுருக்கிட்டு வந்து வந்து இருந்து கொள்றாங்க நேரம் எல்லாம் அதுலேயே கழியுது எவ்வளவு பெரிய பாவம் மேலான தாய்மாரலை சோதரிகளே ரஹமத்துரைய மலக்குமார் வீட்டுக்கு வருவாங்களா மலக்குமார் வரமாட்டாங்க எந்த வீட்டுல பொட்டோ இருக்குதோ எந்த வீட்டுல நாய் இருக்குதோ எந்த வீட்டுல வியூசிக் போவோமோ அந்த வீடுகளுக்கு ரமத்துரே மலக்குமார் வரமாட்டாங்க மேலான தாய்மாரலை சோதரிகளே அதிக தெளிவாக வந்து இருக்குது அதனால இப்படியா கொண்ட காட்சியில பார்த்து எத்தனையோ பிள்ளைகள் கெட்டு போயிட்டு இருக்குது எவ்வளவோ பெரும் பாவங்கள்ல எத்தனையோ பிள்ளைகள் சம்பவங்கள் இந்த காலத்துல இருக்குது மேலான தாய்மார்களை சவறுகள் பெரிய பெரிய முக்கியமான இடங்கள்ல புனித புனித பூமிகள்ல கூட இந்த முசீபத்தின் காலமா எவ்வளவோ பாவங்கள் எவ்வளவோ தவறுகள் அன்பான கனியமான தாய்மார சொல்லை யாருன்னு நினைக்க வானும் பிள்ளைகளுக்கு செய்யற உதவி என்று நினைக்க அறிவை வளர்க்கறதுக்காக வேண்டியது உள்ள ஒரு ஏற்பாட நினைக்க வானோம் பிள்ளைய நாசமாக்குறதுக்கு பிள்ளைய இல்லாமக்குறதுக்கு அறிவு அல்ல வளருது அழிவு வளருது இதால புள்ளைய கெட்டு போது மேலான தாய்மார சோல்லை பிஞ்சி உள்ளங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் உள்ளத்துல அவசரமா பதியும் அதனால அந்த அங்க களவெடுக்கிறத பார்த்து புள்ள கலவெடுக்க கூடியதாக மாறுது இன்னும் என்னென்ன தவறான விஷயங்கள் அதுல நடக்குதோ அந்த அதுல காட்சி அந்த அதுல காட்டப்படுவதோ அதெல்லாம் பிள்ளைகள் பார்த்து ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள் அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் அதை செய்ய ஆரம்பிக்கிறது து செய் விளங்குது அத பார்த்து பிள்ளை செய்ய ஆரம்பிக்குது மேலான தாய்மார சொல்லு அதுக்கு பின்னால கண்ணீர் வந்துட்டேர் வடிச்சு என்ன பிரயோஜனம் அன்பான கண்ணியமான தாய்மார சொல்லு அதனால அல்லா அந்த அந்த இல்லாமல் எதுவரைக்கும் அது இல்லாம போவாதோ அது வரைக்கும் வீட்டுடைய நிலம சீடாக மாட்டார் என்ன பெரிய பாணிய ஊத்தினாலும் அந்த காட்சி கொஞ்சம் மனித கணக்கு பயான கேட்டுட்டு சில நிமிஷங்கள் பாவத்துடைய வேகம் அப்படித்தான் பாவத்துடைய வேகம் அல்ல அப்படி தாமச்சிருக்கிறான் ஷர் இருக்கிறதை கெடுதி அது சுருக்க எங்களைய சொத்திக் கொள்ளும் ஆனா நல்லது வாழ்க்கையில வாரத்துக்கு சரியான டைம் எடுக்கும் நீண்ட காலங்கள் போகும் கெடுதி வாழ்க்கையில வாரத்துக்கு நீண்ட காலங்கள் போவாது அவசரமா வந்துடும் நல்ல வாரத்துக்கு நீண்ட காலம் தேவை எங்களுக்கு தெரிய விஷயங்கள் தான் நல்ல பேர் எடுக்க சரியான கஷ்டம் கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப அதனால மேலான தாய்மார்களே சோதரிகளே ஊட்டுடைய மாகோல் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில ஊட்டுடைய மாகோல் அமைச்சு போடுவோம் அல்லாட சிந்தனையோட நாங்க வாழும் எல்லா நிலைமையிலையும் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அது இரவையிலேயோ தனிமையிலையோ கணவன் வீட்டுல இருந்தா எப்படி நடக்கிறோமோ எல்லாத்தையும் அப்படித்தான் நடக்கும் அது உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி யாரும் பார்த்தாலும் சரி யாரும் பார்க்காட்டியும் சரி எல்லா நிலைமையிலும் என்ற ரப்பும் என்னைய பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ன சிந்தனையோட வாழும் மேலான தாய்மார்க்கு அது உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி யாரும் பார்த்தாலும் சரி யாரும் பார்க்காட்டியும் சரி எல்லா நிலைமையிலும் என்ற ரப்பும் என்னைய பார்த்துக் கொண்டிருக்கிறான் எங்க சிந்தனையோட வாழ ஒரு மேலான தாய்மாரிலே சௌரி ஆக இதே போல எங்கட அகலா எங்கட குணங்கள் சீராகும் குணங்கள் இருக்கிறதே முக்கியமான விஷயம் ஏதோ மக்கள் கொஞ்சம் இவாதத்துல இது மட்டும் இருக்கிறாங்க ஆனா அகலாக்குடைய விஷயத்துல குணத்துடைய விஷயத்துல மக்கள் ரொம்ப குறப்பாட குறைப்பாடாக இருக்கிறார் வேலான சாய்மார்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன் அல் மூமினா ல யுத்ரிக்கு பி ஹுஸ்னி குல்கி தராஜா த சாயிமில் காஇம் வல் மூமினானம் ஆனோ பென்னோ யாரோ ஒரு மூமினான வனிதன் அவனுடைய நல்ல குணத்தை கொண்டு பவல்லெல்லாம் எவ்ளோ பெரிய அந்தடடையானேன்னா ல யுத்ரிக்கு பி ஹுஸ்னி குல்கி அவனுடைய நல்ல குணத்தை கொண்டு எவ்ளோ பெரிய அந்தடடையானேன்னா தராஜா த சாயிமில் காஇம் பஹலல்லா நோம்பு பிடிச்சி இரவெல்லாம் நின்று வணங்க கூடியவங்களோட அந்தடடையானேன்னு சொன்னார் அவங்களுடைய அந்த தடை அதனால மேலான தாய்மாரிலே சோதரிகளே ரசூல் இன்னும் சொன்னாங்க மீர்ஜானுடைய தராசியில நன்மையுடைய கட்டுல பாரம் கூடினது நல்ல குணம் சொன்னாங்க இப்ப எங்கட நன்மைகள் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் தராசில போட்டு நிற்கப்படும் தராசி தராசி அல்ல கிதாபுகள் எழுதுறாங்க தராசியுடைய தட்டு ஏழு வானங்கள் அல்ல ஏழு ஏழு வானங்களை ஒரு வானத்துக்கு பக்கத்துல அடுத்த வானம் அதுக்கு பக்கத்துல மூணாவது வானம் நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது ஏழு வானங்களையும் பரத்தினால் எவ்வளவு பெரிய ஒரு இடமா எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா இருக்கும் தராசியுடைய ஒரு தட்டு அன்பான கண்ணியமான தாய்மார்டு சோதரிகளே அதே அடுத்த தட்டு இப்போ ஒன்றுக்கு மேல ஒன்றா அடுக்கி வச்சிருக்கிறது ஒரு வாரத்துக்கு மேல அடுத்த வாரத்தை அல்ல சிவாக்கா என்றான் ஒன்றுக்கு மேல ஒன்றா அடுக்கி வச்சிருக்கிறான் ஒன்றுக்கு பக்கத்துல உண்ட பழத்தினால் எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா இருக்கும் மீசான் என்று சொல்லக்கூடிய தராசி மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதுல ஒரு தட்டுல நன்மை போடப்படும் நன்மை எப்படி போடப்படும் நன்மைத்துடைய நாளையில அது ஜட பொருளாக கண்ணுக்கு விளங்கக்கூடிய வஸ்துவாக அதுக்கு பாரம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நன்மைக்கு பத்து நன்மை இவ்வளவு பாரம் ஒரு சுபகானல்லாவுடைய பாரம் இவ்வளவு ஒரு அலமதுல்லாவுடைய பாரம் இவ்வளவு இத்தில கிலோ பாரம் இவ்வளவு சைஸ் அதுக்கு சைஸும் அதுக்கு உருவமும் அதுக்கு பாரமும் கொடுக்கப்படும் அது போல தான் நன்மை உடைய தட்டுல போடப்படும் பாவங்களையும் அதே போல பொருளாக்கி அதுக்கு பாரம் இருக்கும் பாலம் கூடியதை என்ன தெரியுமா நல்ல குணம் என்று சொன்ன அது அதனுடைய வெயிட் அதனுடைய பாரம் நல்ல அதிகமாக இருக்கும் எல்லா நன்மைகளை விட அது பாவம் கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டை போட்டு தான் இருக்கப்படும் நன்மை தீமையை நிறுக்கிற விஷயம் ஹக்கான விஷயம் அது கட்டாயமா உறுதியாக நடந்தே தீர்வாத் நிறுக்கூடிய நேரத்துல யாருடைய நன்மை பாவத்தை விட அதிகமாக இருக்குமோ பாரம் கூடினதாக இருக்குமோ அவங்க எல்லாம் வெற்றி பெற்றவங்க அவங்க எல்லாம் சொருக்கவாருமவாதிக்கூடிய நேரத்துல யாருடைய நன்மையைவிட பா பாவம் பாரம் கூடியதாக இருக்குமோ பாவத்துடைய தட்டு பாரதாக இருக்குமோ நரகம் போகக்கூடிய அன்பான கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே ஆகியனால நல்ல குணம் இது ஆக பெரிய ஒரு விஷயம் இபாத பிச்சன் செய்யாட்டி பரவாயில்ல பரவலான அடிப்படையான விஷயங்களை செஞ்சு கொண்டு நல்ல குணத்தை வாழ்க்கையில உண்டாக்கி கொண்டா அவர் பெரிய பாக்கியத்தால் என்றா அல்லாட பார்வையில் அவர் உயர்ந்தவராக கருதப்படுகிறார் அதனால மேலாண் தாய்மார்களே சோழர்களே நல்ல குணங்களைங்கிற வாழ்க்கையில் உண்டாக்கணும் மன்னிக்கிற தன்மை விட்டு கொடுக்கிற தன்மை யாராவது ஏதாவது எங்களுக்கு செஞ்சிட்டாங்க அநியாயம் செஞ்சிட்டாங்க தவறு செஞ்சுட்டாங்க ஏதோ பேசிட்டாங்க உரமா கதைச்சிட்டாங்க ஏதாவது செஞ்சிட்டாங்க அநியாயமா எங்களுக்கு எங்களுக்கு பொருத்தம் இல்லாத உடனே அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அல்ல உட்காண்டி அதை மன்னிக்கிற யாரு மன்னிக்கக்கூடியவங்களா இருப்பாங்களோ அல்லா அவங்கள மன்னிப்பார் யார அவங்க மீது அல்ல இறக்கம் காட்டுவார் உள்ளவங்க வானத்துல உள்ளவங்க இறக்கம் காட்டுவான் இறக்கம் காட்டுறது மன்னிக்கிறது விட்டு கொடுக்கிறது மேலான தாய்மாரை சொல்லி அல்லா விரும்பக்கூடிய பெரிய சிபத்துகள் நன்மை தன்மைகளில் இந்த தன்மை எங்களுக்கு உண்டாய் கொள்வோம் மேலான நாங்க பாக்குறோம் சின்ன ஒரு விஷயம் ஒரு ஏதாவது யாராவது எங்களுக்கு கொஞ்சம் பேசிட்டாங்கண்டா எங்களுக்கு பிடிக்காதவண்டா அதுக்கு பதில் கொடுக்காத வரையில நிம்மதி எங்களுக்கு உண்டாவாரு அவளுக்கு நல்லா கொடுக்கணும் அப்பத்தான் நிம்மதி அன்பாள கண்ணியமான தாய்மார்கள சோதரிகளே நாங்க கொடுத்துட்டு சொல்றோம் நிறைய கொடுத்தனும் சொல்லி கொள்றோம் நிறைய கொடுக்கிறதல்ல பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் எழுதப்பட்டு இருக்கிற தாய்மாதை சௌதரிகளை அதுக்கு அல்ல பதில் தர போறான் நல்லதா இருந்தா நன்மை கிடைக்கும் இல்லாட்டி நாங்க பேச்சமா பேச வேண்டாம் அதுக்கும் கையாமத்துடைய நாளையில எங்கள்கிட்ட இந்த நன்மை எடுத்தா உங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால அன்பான கண்ணியமான தாய்மாதை சோதனை குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் உறவினர்கள் எங்களோட உறவினர்களோட சேர்ந்து நடந்தே ஆகணும் உறவினர்களோட எங்கட குடும்பத்தோட எங்காய கடமை ஒவ்வொரு கடமை குடும்பத்தை யாரு பிரிஞ்சு நடப்பாங்களோ சொர்க்கம் போகமாட்டான் சொன்னாங்கல்ல உறவு முறையை முறித்தவர் சொர்க்கம் போகமாட்டார் என்று சொன்னா அவங்க என்ன விவாதம் செஞ்சிருந்தாலும் சரி ஆலா செய்தார் இன்னும் ரசுலா சொன்னாங்க யாருக்கு நல்ல மவுத்து தேவையோ யாருக்கு கெட்ட மவுத்து வரக்கூடாது விருப்பமோ அவங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கட்டும் சேர்ந்து நடக்கிறது சேர்ந்து நடக்கிறது அதிகமாக குடும்பங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி அதை தூக்கி பிடிச்சு கொண்டு உங்களோட ஹயாத்து மௌத்துக்கும் வரமாட்டன் இதுக்கு பின்னா உங்களோட வீட்டுக்கும் ஊட்டு வாசலுக்கு காலடித்து காலாடி எடுத்து வைக்க மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள் பத்து வருஷமா பேசாமல் இருக்கிறாங்க பதினஞ்சு வருஷமா பேசாமல் இருக்கிறாங்க அஞ்சு வருஷமா பேசாமல் இருக்கிறாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே உறவு முறையை முறித்துக் கொண்டு துவா செய்தால் அந்த துவா அல்லாஹ் கபூர் மாட்டான் என்ற சூழ்ல்லா சொல்லிக்கிறான் உறவு முறையை முறித்துக் கொண்டு துவா செய்தால் அந்த துவாவை கபூர் செய்ய மாட்டான் இன்னும் சொன்னாங்க ரசூடுல்லா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமராவ் ஒவ்வொரு திங்கிழமராவ் வானத்தின் பக்கம் அமல்கள் உயர்த்தப்படுவதே அந்த நேரத்துல யாரு உறவு முறையை முதித்திருப்பார்களோ அவர்களுடைய அமல்கள் முதலாவது உயர்த்தப்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க அந்த காலத்துல எங்களுக்கு தெரியும் திங்கிழமராவது என்னத்தையாவது என்னோட உமா அப்பமார் முந்தி சொல்லுவாங்க திங்கிழமராவ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமராவ் ஏன் அப்படி சொன்னாங்க ஹதீஷ்ல வந்திருக்கிறது குறிப்பிட்டு அன்பான கணியமான தாய்மார்களே சோதரிகளே ஏன் மனிதர்களுடைய அமல்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவதே சமர்ப்பிக்கப்படுவது அந்த நேரத்துல யாரு உறவினர்களோட உறவு முறையை பிரித்து முறித்திருப்பார்களோ அவர்களுடைய அமல்கள் இந்த முதலாவது உயர்த்தப்பட மாட்டார்கள் அது மட்டுமல்ல மேலான தாய்மார்களே சகோதரிகளே விருமல் குடும்பத்தோட சேர்ந்து நடக்கட்டும் குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறத கொண்டு அல்லா வாழ்க்கையில பறக்கத்தை உண்டாக்குறான் இன்னும் வாழ்நாள நீட்டி தாரான் மேலான தாய்மார்களே சோதரிகளே கோபமா இருக்கா நீங்க கோவ படையலவா கோவம் கோபம் எத்தனை நாளை கோவமா இருக்கலும் மூணு நாளைக்கு ரசுல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமோட மூணு நாளை விட கோவமா இருக்கிறது ஆனால் இல்ல யாரும் மூணு நாளை விட கோவமா இருந்து மௌத்தாங்களோ அவங்க தகல நார் நரகம் போவாங்கன்னு ரசுல்லா சொன்னாங்க ஒரு பெண்மணிய பத்தி ஒரு சஹாவி வந்து கேட்டார் யார சூழல்லா ஒரு பொம்புல தப்பூலெல்லாம் நோம்பு பிடிக்கிறா இரவெல்லாம் நின்று வணங்குறா அடுத்த ஊட்ட நோவிக்கிறா அவள் எல்லாம் நோவு பிடிக்கிறா சுண்ணத்தான் நோவு பிடிச்சிக்கொண்டே தான் இருக்கிறா இரவெல்லாம் தூங்க வணங்கி கொண்டே இருக்கிறா ஆனா அடுத்த ஊட்ட நோவிக்கிறா யார் ரசூலல்லாம் இந்த பெண்ண பத்தி என்ன கருத்து கேட்டாங்க ரசோலா சொன்னாங்க அந்த பெண் நரகவாதினா மேலான கண்ணியமான தாய்மாரிலே சோதரிகளே குடும்ப விஷயங்கள் அல்லசலுடைய விஷயங்கள் பக்கத்தூட்டுடைய விஷயங்கள் நீங்க இப்படி கேட்கலாம் நாங்க எல்லாம் அவங்களோட சேர்ந்து நடந்தாலும் அவங்க எங்களே வெறுத்து நடக்கிறாங்களே இதே மாதிரி சஹாப் ஒருவர் வந்து கேட்டார் யார சூழல்லாம் நான் குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறேன் நான் அவங்களுக்கு உதவி செய்யறேன் ஆனா அவங்க என்னைய வெறுக்கறாங்க என்னைய தடுக்கிறாங்க நான் என்ன செய்ய ரசூல்லா சொன்னாங்க நீங்க எது வரைக்கும் சேர்ந்து நடப்பீங்களோ அது வரைக்கும் நல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பான்னு சொன்னாங்க நாங்க தப்பித்தானே அவங்க பேசாட்டி பரவாயில்ல அவங்க எடுவீட்டுக்கு வராட்டி பரவாயில்ல நாங்க போயிட்டு கொண்டிருக்க வேண்டியதா எங்களுக்கு எப்ப எப்ப எழுமோ சந்தர்ப்பம் கிடைக்கிற மாதிரி நாங்க போயிட்டுக் கொள்ள வேண்டியது தான் எங்களுக்கு என்னென்ன அடிப்படையில் உதவிகள் செய்யலுமோ படத்தாலையோ எதாவது அடிப்படையால அந்த உதவியில செய்ய வேண்டியதான் நாங்க தப்பி சேர்ந்து நடந்த என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டீங்க அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அதான் அவங்களோட சைடு அவங்க விருப்பம் வேண்டாம் எங்களோட சேர்ந்து நடந்து நன்மை அடைஞ்சு கொள்ளட்டும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அதுக்கு நடந்து நஷ்டங்கள் அனுபவிச்சு அது அவங்களோட விருப்பம் அதனால மேலான தாய்மார்களை சொல்லி குடும்பத்துடைய விஷயம் தாய் தந்தருடைய விஷயங்கள் தாய் தந்தருடைய மனதை நோக்கிக்க கூடாது ஹதிசல்ல ரொம்ப கடினமா சொல்லப்பட்டிருக்குது யார் தாய் தந்தருடைய மனதை நோய்ப்பாங்களோ அதுக்குரிய தண்டனை அல்ல துணியாலே கொடுப்பான்னு ஹதிசுல வந்தது மக்கிய பாவத்துக்கு எல்லாம் அங்கே கிடைக்கும் ஆனா உம்மா வாப்பான மனதை நோவிக்கிறதுக்குரியது எங்கேயே கிடைக்கிது அதனால மேலான தாய்மாரை சொல்லி அல்லா கூட விஷயம் கணவனை மதிச்சு நடக்கிறது ஒழுக்க ஒழுக்கமாக மார்க்கத்தை அல்லாட பயத்தை உண்டாக்கி அல்லாட சிந்தனையோட பிள்ளையில வளர்க்கறது அதே போல எங்களுடைய வாதத்துகள் மேலான தாய்மார்களை சொல்லி எங்களோட வணக்கங்கள் எல்லாம் அல்லாட திருப்திக்காக வேண்டி மாத்திரம் செய்யணும் எந்த விஷயத்த செய்ய போனாலும் சரி அல்லாட சந்தோஷத்தை முன் வச்சு செய்யணும் இன்றைக்கு மிச்சம் பேர் வாழ்றாங்க மக்களை சந்தோஷப்படுத்த மக்கள்திருப்திக்க ஆக ஒரு கல்யாணம் வந்தா நாலு பேர் மதிக்கணும் நாலு பேர் சிறப்பா செஞ்சாங்க நடக்கிறது பெரிய அநியாயங்கள் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே யாருக்காவே வாழ்ந்து வேலை இல்ல யாரும் உதவி செய்ய மாட்டாங்க சக்கராத் உதவி செய்ய மாட்டாங்க கபூர்ல உதவி செய்ய மாட்டாங்க எப்பயும் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க நல்ல பொம்பளை மட்டும் சொல்லிக் கொள்வாங்க அவங்களுக்கு திருப்தியா நடந்தான் மக்களை சந்தோஷப்படுத்தினா நல்ல பொம்பளை எப்பையும் அல்லாட வெறுப்போட மக்களிட திருத்தி தேவையில்லை அல்லாட வெறுப்ப சம்பாதிச்சு கொண்டு மக்களோட சந்தோஷம் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு அல்லாட சந்தோஷம் தான் தேவை அவன் தான் உண்டாக்கினான் அவன் தான் உருவாக்கினான் அவன் தான் உறுப்புகளை தந்தான் அவன் தான் உணவளிக்கிறான் அவன் தான் எங்களுக்கு தாரான் அவன் தான் எங்களுக்கு தாரான் அவன் தான் வாழ வச்சிருக்கிறான் எங்களுக்கு உதவி செய்கிறான் மௌத்தாக்க போறான் திரும்ப அவனுக்கு தேவையாம போறோம் அதனால அவனுக்காக வேண்டி வாழ்வோம் மக்களுக்காக வேண்டி வாழ மாட்டோம் தேவையில்லை மக்களுக்காகவே தக்வீரை கட்டி கொண்டு வச்சா தோலை கொள்ள சொல்றோம் இன்ன சலாதி வாழ்றது உனக்கு ஆகவே நான் துணியால வாழ்றது எல்லாம் உனக்கு தான் யா அல்லா சொல்லி கொள்றோம் என்ன சொல்றோம் இல்லாஹி நாங்கள் அல்லாவுக்காண்டி தான் வாழ்றோம் அல்லாவின் பட்சமே திரும்பி போவோம் அல்லாவுக்காக அல்லாவுக்கா சொல்லிக்கொண்டே மக்களுக்காண்டி வாழ்வோமே வேளாண் தாய்மார்களை சோதிகளே எங்க உடுப்பை எடுத்துக்கொண்டா மக்கள் புகழோனும் மக்கள் பாராட்டும் நான் பூராட் மறைக்கிறத கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்றா எனக்கு தேவை மக்கள் கொஞ்சம் கேள்வி பண்ணுவாங்க மக்கள் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க மக்கள் கொஞ்சம் சிரிப்பாங்க பரவாயில்லை சிரிக்கட்டும் மேலான தாய்மாரனை சொல்லி அல்லா சந்தோஷப்படுவார் எனக்கு தேவை எங்கு உடல் மறைக்கப்பட்டு ஆகும் பெண்ணுடைய உடலை மக்கிய ஆண்களில் காட்டத்துக்கு அனுமதியே கிடையாது ஒரு பெண் தன்னுடைய பூர்த்தியான அழக காட்ட அனுமதி மக்கிய கணவனுக்கு தான் கணவனுக்கு காட்ட அனுமதி இருக்கிறது பூர்த்தியாக பூர்த்தியாக காட்ட அனுமதி இருக்கிறது அழக குரானுடைய சட்டம் ஏதான தாய்மாரி சொல்லு இது அல்லாவுடைய கருத்தை அல்லாவுடைய கட்டளை சொல்லி காட்டி பெண்கள் வெளியில போறது இல்லாம போவோம் சொல்லாட்டான் உங்க வீடுகளே நீங்க அடங்குறீங்க முந்தி காலத்துல பெண்கள் வெளிய போனது போல நீங்க வெளியே போவாதிங்க குரான் சொல்லது இன்னைக்கு உலகம் சொல்லது நசாராக்கள் சொல்றாங்க நீங்கள் உரிமைகளை கேளுங்க ஆம்புல போல எங்களுக்கு உரிமை தேவை என்று கேளுங்க நீங்கள் வெளியே இறங்குங்க வெளியே போங்க தொழில் செய்யுங்க வியாபாரம் செய்யுங்க வெளிநாடுகளுக்கு போங்க சீரழிஞ்சு போங்க உலகம் சொல்லது நசாராக்கள் சொல்றாங்க குரான் எங்களை பாதுகாக்கிறதுக்கான குரான் சொல்லது அடங்கிறீங்க ஒழுக்கமாக உங்களை பாதுகாத்துக்கோங்க நீங்க தண்ணியத்துக்குரிய மதிப்பு பெண்கள் மறைக்கப்படக்கூடியவங்க பெண்கள் இருக்கிறார் குரான் ஹதீஸ் படி வாழ்ந்தால் பெண்களுக்கு கண்ணியம் இஸ்லாம் தான் பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்தது மேலான தாய்மார்கே சௌதரிகளை கேவலமாக இருந்தாங்க பெண்கள் அல்லா நபியின் மூலம் பெண்களை கண்ணியப்படுத்தினார் நாங்கள் இன்னைக்கு சொல்றோம் அது எங்களுக்கு கண்ணியம் தேவையில்லை கேவலம் தான் தேவை பழைய படி வாழும் முந்தி வாழ்ந்த மாதிரி நாங்கள் வாழணும் என்று விரும்புகிறோம் அல்லாவுக்காக வாழ்வோம் மக்களிட திருத்தி தேவையில்லை அல்லாத திருத்திக்காக வாழுவோம் துணியால கொஞ்ச காலம் மேலான தாய்மாரிலே சோதரிகளே அல்லா அசலான வாழ்க்கையை தரப்போறான் உண்மையான இன்பங்கள் கண்ண மூடத்தோடு அல்லா தருவான் அடக்கி ஆசைகள் அடக்கி அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்ந்தால் கண்ண மூன்றத்தோட சக்கரத்திலே அல்லா ஜன்ன சொருக்கத்தை காட்டி காட்டி ரூபா மவுத்துடைய நேரத்திலே சொருக்கம் காட்டப்படும் ஒரு மனிதனே நீ உலகத்துல பிறக்கக்கூடிய நேரத்துல உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல நீ அழுது அழுது வந்தாய் எ குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சுத்தி வர இருந்து சிரிச்சாங்க ஆம்புல புள்ள பொம்பளை இருக்கிறது சிரிச்சாங்க சந்தோஷத்துல வரக்கூடிய புள்ள அழுகு இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த பெரியார் சொல்றார் பாமல் மக்கள் எல்லாரும் அழுவாங்க ஆனால் நீ சிரிச்சு கொண்டு போகணும் அதுக்குரிய ஏற்பாடு எங்கே செஞ்சுக்கோ என்று அந்த பெரியார் சொல்றார் சிரிச்சு சிரிச்சு மௌத்தாவணும் என்றா தயாரிப்பு செய்யணும் யாரும் சிரிப்பாங்க சக்கராத்துடைய நேரத்துல சிரிக்கிற நேரமா அது மேலான தாய்மாரிலே சோதரிகளே நல்ல மக்களை நல்ல நல்லா பொருத்தமாக வாழ்ந்த ஆண்களை பெண்களை சொர்க்கத்தை காட்டி காட்டி எல்லாரும் எடுப்பான் சொர்க்கத்தை பார்த்தாவே துணியால பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகும் அவ்வளவு மேலான இன்பம் நிறைந்தது சொர்க்கம் சொர்க்கத்தை கண்டாவே துனியா மறந்து மேலான தாய்மாரிலே சோதரிகளே சக்கராத்துடைய நேரம் போற இடத்த காட்டி எடுக்கிற நேரம் அது மவுத்துடைய நேரத்துல போற இடத்த காட்டுவான் அல்ல மௌத்தாவுரத்தோட எங்க போறீங்க சொர்க்கம் போறீங்கதான் இன்னாங்க சொர்க்கம் இதுக்குதான் நீங்க போக போறீங்க அல்லா காட்டி எடுப்பான் இங்க இருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு எல்லாத்தையும் நரகம் போறவங்களா இதுதான் காட்டப்படும் இந்த இடத்துக்கு தான் நீங்க போக போறீங்க கண்ண மூடுறத்தோட இதுக்கு தான் போக போறீங்க நரகம் காட்டி காட்டி ரூபு வாங்கப்படும் அந்த நேரத்துல உமா கிட்ட இருந்து வேலை இல்ல பாப்பா கிட்ட இருந்து பே வேலை இல்ல புள்ள கிட்ட இருந்து வேலை கணவன் கிட்ட இருந்து கூட பிறந்தவங்க கூட்டாளி மாதிரி யார் இருந்தும் எந்த பிரயோஜனம் மேலான தனியமான தாய்மார சொல்லி அல்லாட திருப்பிய அடஞ்சு புல முயற்சியும் அல்லா புறாங்க பொருத்தமாக வாங்க மௌத்தா வாங்களோ அவங்களோட சக்கராத்துடைய நேரத்துல ரஹமத்துடைய மலக்குமார் இறங்கி அவங்களுக்கு ஆறுதல் அல்லா தகா தூங்க பயப்பட வானம் நீங்க கவலைப்பட வானம் என்று சொல்லுவா எவ்வளவு பெரிய வார்த்த தாய்மார சரா உல வார்த்தை பாப்பாவ சொல்ல சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் அலக்குமாறக் கொண்டு சொல்ல வைப்பார் சொல்லிருந்த கிடை போது கண்ண மூட்றத்தோட அந்த சொருக்கம் தான் போறீங்க அதோட மறக்குமா சொல்லுவாங்க துனியாலே உங்களுக்கு உதவியா இருந்தோம் அதே போல மௌத்துக்கு பின்னால் உதவியாளிப்போணம் சொல்ல வைப்பான் இன்றைக்கு நாற்பது நாள் அனுப்பி வைங்க மூணு நாள் அனுப்பி வைங்க சொல்லப்படுவது அந்த காலத்துல நபி காலத்துல சகாபாக்கள் அந்த பெண்கள் நாளைக்கு நாற்பது நாளைக்கு அனுப்பி வைக்கி வைச்சாங்க அனுப்பித்தான் அந்த பெண்கள உள்ள வாழ்றோம் என்று ஒரு கவல யோசனை பொய்யான வாழ்க்கை வாழ்க்கை என்றும் விளங்கியிருந்தார் பின்னால்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பெண்கள் விளங்கியிருந்தார் அதனால தந்த நான் விதவையாக வாழ தயார் என்னுடைய பிள்ளைகள் அநாதைகளாக வாழட்டும் ஆனால் என்னுடைய கணவன் அல்லாட பாதல போய்ட்டு மவுத்தாகட்டும் அன்பான கண்ணியமான தாய்மார சொல்ல மாப்பிள்ளா என்ன நிலைமை இல்லாம போ பிள்ளைகளுக்கு வாழ்ந்தது இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வயசுல பாத்திமா மௌத்தா போயிட்டாங்க ரது எல்லா மௌத்தாவி ஆறு மாசத்துல மௌத்தா போனாங்க சொருக்கத்து எல்லா பெண்களுக்கும் தலைவி பாத்திமா எதனால கிடைச்சி பட்ட கஷ்டம் அவங்க அதற்கு பாத்திமா சொல்லி காட்டாங்க கேள்விப்பட்ட உடனே பெரிய கவலையா போச்சு சகாபாக்கள் மையத்தை ரசூல்லா அடக்கிட்டு வந்தாங்க கேட்டாங்க அதற்கு பாத்திமா கைப்பன் உங்களோட உள்ளங்கள் எப்படி இடம் கொடுத்தது உங்களுடைய உள்ளங்கள் எப்படி மனமாக இருந்ததா சந்தோஷமா இருந்ததா நம்பிக்கை மண் போட கேட்டாங்க அது பாத்திமா அதுக்கு பின்னால் கபுருக்கு வந்து கபு அடிக்க வந்து அந்த கபருடைய அழுது அளவே இந்த வைத்த படிச்சாங்க சொன்னாங்க அஹமத் சல்லாஹு அலை முகமது அலை வசல்லம் அவர்களுடைய கபருடைய மண்ணை நான் முத்தமிட்டு நான் ஒன்றுமே இல்லை என்னுடைய காலம் எல்லாம் இதுக்கு பின்னால் எந்த வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தா சிரமமாக இருக்க மாட்டாது ஊத்தப்பட்டது கொட்டப்பட்டது அன்பான கண்ணியமான எனக்கும என் கேற்பட்டிருந்தால் சூரியன் கருத்து நாள் பகலா பகல் இரவாக மாறி இருக்கும் என்று சொல்லி அதன் பார்த்துமா சொல்றார் எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் இந்த சூரியனுக்கு இந்த பகலை கேட்பட்டிருந்தால் பகல் இரவாகவே மாறி இருக்கும் என்று சொல்றார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஸ்ரீதேவிகள் மேலான தாய்மாரி சோதரிகளே தீருக்காக வேண்டித்தான் அல்லாஹுக்காக வேண்டித்தான் பிள்ளைகளோட எவ்வளவு கஷ்டம் பிள்ளைகளுக்கு தின்ன வழி இல்ல ஒரு சரவரசுலா வந்து பார்த்தாங்க பிள்ளையல் பேர பிள்ளைகள் ரொம்ப இறக்கணு சூழ்ல்லா அழுகு கொண்டிருக்கிறாங்க சாத்திமா ஏன் பிள்ளையல் அழுகுறாங்க பசியில் அழுகுறாங்க யார் சாப்பாடு பால் கொடுங்களே யார் சூழலா நான் பல நாளாக தின்ன இல்லை யாரும் சூழல்லா எனக்கு பால் குடுக்கிறதுக்கு பால் இல்லை யாரும் சூழல்லா சொன்னாங்க ஒரு தடவை சாப்பாடு வைக்கப்பட்டது மேலான தாய்மாரி சொல்லி கொஞ்சம் ரொட்டியும் கறியும் எடுத்து ரசூலா சொன்னாங்க என்ன மகள் பாத்திமாவுக்கு அனுப்பி வைங்க பல இந்த மகள் சாப்பிட இல்லை இதை கொண்டு போய் குப்படைங்க சொல்லி சொன்னாங்க மேலான கண்ணியமான தாய்மாரன் சொல்லி இப்படி சிரமங்கள் பட்டு இவெல்லாம் கஷ்டங்கள் பட்டு எத்தனையோ உயிர்கள் கொடுக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டு எத்தனையோ பெண்கள் விதவைகளாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இஸ்லாம் எங்கள கையில் ஒப்படைக்கப்பட்டு மேல சொல்லா திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்கள் அனுப்பி வைங்க அதுக்கும் தயார் இல்ல அல்ல அரசுற தீவுக்கு உயிர் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்க அல்லார சொல்ற பேச்சை கேட்கறதுக்கே நேரம் சொல்லக்கூடிய காலமாக மாறி அன்பான கண்ணியமான தாய்மார்கள் சொல்லி கொஞ்சம் கல்வி கெடுங்க கொஞ்சம் உள்ளத்து கெடுங்க மேலான தாய்மார்களை சொல்லல அடிக்கடி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஞாபகம் முந்தின மாதம் அந்த ஊர்ல மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தோம் மூணு நாள் ஜமாத்ல போறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க மூணு நாள் போறதுக்காக வேண்டி நாற்பத்தி நடந்து வந்திருந்தாங்க நடந்து வந்திருந்தாங்க பஸ்சுக்கு வசதியில் ஏழைகள் அடுப்பாட்டி அந்த மாவு ஓர்த்தரும் தேவையான மாவ ஓத்தரை எடுத்துக்கொண்டு வந்து மூணு நாள் வேலை செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் போறதுக்கு ஒரு நாள் வேறையாக மூணு நாள் இருந்து பள்ளியில இருந்து தீனுடைய விஷயங்களை அல்லாவது சொல்ற விஷயங்களை படிச்சு மத்தியவங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டு தீனுடைய உழைப்ப செஞ்சுட்டு திரும்பி போறாங்க கஷ்டவாளிகள் மீதான தாய்மார்கள் சொல்லி நாங்க எப்படி இருக்கிறோம் நாங்க எல்லாம் ஒரு நேரம் எப்படி சாப்பிடுறோம் மூணு நேரம் அழகா சாப்பிடுறோம் அன்பான கண்ணியமான தாய்மார்கள் சொல்லி எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அல்லாது அமர் செஞ்சிருக்கிறான் நாங்க அல்லாட தீருக்கு உயிர் கொடுக்க வேண்டியவங்க அல்லாட தீருக்கு எங்களை வாழ்க்கையை கொடுத்தாலும் போதாது அல்லா எங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அதனால அன்பான கனியமான தாய்மார்கள் சொல்ல முயற்சி செய்யுங்க உங்களோட ஆண்கள் அல்லாட பாதையை அனுப்பி வைங்க ஒரு உழைப்பு தாய்மார சொல்லு எங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருவது குணங்கள் சீராவட அகலாக்கள் சீராவ பணிவான விட்டுக் கொடுக்கிற தன்மை பெரும்ப பொறாம எங்களோட வாழ்க்கையில இல்லாம போவா எங்களுடைய விவாதத்துகள் சீரா மார்க்கத்துடைய அறிவு எங்கள்கிட்ட கூட அல்லாட சிந்தனைகள் உண்டாவதுக்கு ஒரே வழித்தான் மேலான தாய்மார சொல்லி அல்லாட பாதையில எங்களோட உடல் பொருளை எடுத்துக்கொள்ள நாங்க போறது இன்றைக்கு பெண்களுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு முன்மாதிரியான முன்மாதன் பாடுபடக்கூடிய முயற்சி செய்ய வீட்டில் இந்த அடிப்படையில் முயற்சி இந்த விஷயங்களை நாங்க பேசணுமோ கேட்டோமோ அல்லாஹன் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நசீவாக குற்றவாளிகள் பாவங்கள் செய்த எவ்வளவோ காலங்கள் பாவத்திலே கழிந்து விட்டது காலங்கள் வீணாக கழிந்து விட்டது எவ்வளவோ காலங்கள் வீணாக கழிந்து விட்டது அல்லா ஆங்கிலத்துக்குரிய நேரங்கள் யா அல்லா சொக்கத்தை சம்பாதிக்க கூடிய நேரங்கள் யாழ்லா வீணாக கழிந்து விட்டது யாருலாம் ஒவ்வொருவருடைய வயதும் அதிகமாகி விட்டது யாருலாம் நீ எங்களை எப்பொழுது மவுத்தாக்குவாயோ தெரியாது யார்லா யாரு லா தயாரிப்பு இல்லாத நிலைமையிலேயே மௌத்தாகாமல் பாதுகாப்பாயாங்க தயாரிப்போடு உன்னை சந்திக்க வேண்டும் யாருலா நீ எங்களை கொண்டு திருத்தி அடைந்த நிலைமையிலேயே நாங்கள் உன்னை சந்திக்க வேண்டும் யா ல்லா யார் அது எங்களை குற்றப்பிடித்து விடாத யார்லா யாரு லாஹி எங்களை குற்றப்பிடித்து விடாத யார்லா இறக்க முடியவன் யாருலா எங்களை விட பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்களை நீ மன்னிச்சிருக்கிறாய் எங்களை நீ மன்னித்துக் கொள்றாம எங்களுக்காக நீ கஷ்டப்பட்ட எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாமா யார்லாம் எங்களுக்காக திறமைப்பட்டாலயா யாரெல்லாம் அவர்கள் இருந்து கொண்டு எங்களை சாப்பிட வைத்தாலயா அல்ல அவர்களுக்கு உதவி செய்வாயாமா அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாமா யாரெல்லாம் யார் யாருடைய தாய் தந்திர்கள் மௌத்தாகிவிட்டார்களோ அவர் அழகில் ஆகிவிட்டார்களோ அவருடைய பகல்களை எப்படி நன்மையில் அவர்களுக்கு பங்கு கூடிய அல்லா அவர்களை தண்டித்து விடாதே அந்த தண்டனை தாங்கி தண்டனை ரொம்ப பயங்கரமான அவர்களை பாதுகாப்பாயம்லா எங்களுடைய மனை மக்களுடைய மன்னிப்பாயா எங்களுடைய மனை மக்களுடைய பாவலை மன்னிப்பாயா எங்களுடைய கூட புறந்த சகோதரன் சகோதரைய பாவலை மன்னிப்பாயா எல்லோருக்கும் நேராத வழி கட்டிக்கூடையா அல்லங்கள் பேரை தயாரி ஒன்று பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக்கி யாருடைய பிள்ளைகளையும் வழி தவற செய்து விடாதையா அல்ல பிள்ளைகளாக்கித்தான் பெரிய ஒரு சம்பாதிப்பு வழி கேட்டவர்களாகவோ வழி கெடுக்கூடியவர்களாகவோ ஆக்கிவிடாதயா நல்லவர்களை குடும்பத்திலே உண்டாக்குவாயாக பெண்களை உண்டாக்குவாயாக சிறந்த உளமாக்கலை குடும்பத்திலே உண்டாக்குவாயாக எங்களுடைய ஆண்களை பெண்களை பாதுகாப்பாயாக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அறிந்தவனையா அல்ல ஒவ்வொரு தனது வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் தெரியும் அறிந்தவர்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சாக்கிவையா அல்ல யா கவலைகளை போக்கிவையா அல்ல கவலைகளை போக்கி இருக்கிறாரயிலே கஷ்டப்படுகிற நோயாளிகள் வாழ்க்கை தாயா அல்ல சோதித்து விடாதேயா சோதனைகள் தாங்க கஷ்டங்களை கவலைகளில்லேசாக்குவின் கடன்களிலே சாக்குவது நாயன குடும்ப பாரம் உள்ளவருடைய குடும்ப பாடங்களில் லேசாக்குவையா அல்லா வயது வந்து திருமணம் ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைத்து கொடியால் நிலைமைகளை சீராக்கித்தாயா அல்ல கல்பை வெளிச்சமாக்கு அறிவுகளை விளக்கத்தை சீராக்கி தாயா அல்ல உனக்கு பொருத்தமான முறையில வாழவே நாயனே எனக்கு தெரிவிக்கூடிய எல்லா கெட்ட குணங்களை இல்லாமாக்கியா அல்லா குடும்பங்களோடு சேர்ந்து நடக்க தோப்பிச்சேன் பெருமை பொறாமை பாதுகாப்பாய் உனக்காக வேண்டி விட்டு பாதுகாப்பா கடைசி நேரத்தில் ஒரு விஷயம் தெரியும் அல்லா கெட்டி விடாத அல்ல அவருடைய விட்டு அப்பா துடியால கஷ்டப்பட்டாலும் ஆக்கிரத்துல கஷ்டப்படலயா அல்ல அவருடைய ிருத்திையால்லாக <laughs> صغيره وصلي على النبي اللهم صل وسلم وبارك عليه الحمد لله اللهم ذولي سر